இவ்விசாரம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே கண்டமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார் மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடனே அகண்டமாகத் தெரிவிப்பார் அதலால் நீங்கள் இந்த முயற்சியில் இருங்கள் இரண்டரை வருஷமாக நான் சொல்லி கொண்டு வந்தேன் இனி சொல்பவர்கள் சில நாள் தடைப்பட்டிருப்பார்கள் நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள் இது கடைசி இதுமுதல் கொஞ்ச காலம் சாலைக்கு போகின்ற வரைக்கும் ஜாக்கிரதையாக சொன்ன பிரகாரம் விசாரம் செய்து கொண்டிருங்கள் மேலும் சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழுவுக்குறியால் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது சிவாய நம என்றும் நமசிவாய என்றும் இதுபோன்ற அனந்த வர்ணங்களைச் சேர்த்து ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து பதிமூன்று பதினைந்து பதினாறு இருபத்தி நான்கு முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வருவிக்க விட்டு நடந்து வருகின்றது அவ்வ மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும் அதலால் நாம் அடைய வேண்டுவது முடிவான ஆன்ம லாபமாகிய சிவானுபவமே அன்றி வேறில்லை இங்குள்ள எல்லாவர்க்கும் சுவர்க்க நரக விசாரம் இல்லை சுவர்க்க நரக விசாரம் உள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி பல வகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று முடிவில் தடைபட்டு திருவருட் துணையால் கருணை நன்முயற்சி எடுத்து பின் முடிவான சித்தி இன்பத்தைப் பெறுவார்கள் அஃது அருமை இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்பானுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய் அறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு அனுபவானந்த இன்பத்தை நீங்கள் எல்லவரும் என்போல் ஐயம் திரிபு மயக்கமின்றி அடைய என் உள்ளே எழுந்து பொங்கிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமையை பற்றி குறிப்பித்தேன் குறிப்பிக்கின்றேன் குறிப்பிப்பேன் நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணை ஆனதினாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்து தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும் அதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம் அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவேயாம் இது வாட்சியார்த்தம் இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்பானுபவம் பெறுவதற்கு தடையில்லை சொந்தமும் வேதமொழி யாதொன்று பற்றின் அதுதான் வந்து முற்றும் என்னும் பிரமாணத்தால் உணர்க மேலும் இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரியவொட்டாது அசுத்த மாயாக்காரிகளாகிய சித்தர்கள் மறைத்துவிட்டார்கள் சுத்த மாயாக்காரியாகிய தெரிந்த பெரியோரும் இல்லை சன்மார்க்கமும் இல்லை சன்மார்க்கம் இருந்தால் அனுபவித்து அறியாத அனுபவமும் கேட்டறியாத கேள்வியும் நாம் கேட்டிருப்போம் மேலும் றந்தவர்கள் மீளவும் எழுந்து வந்திருப்பார்கள் ஆதலால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் செய்தது இத்தருணமே ஆதலால் இத்தருணம் இக்காலமே சன்மார்க்க காலம் இதற்கு சாட்சியாக இப்போதுதான் சன்மார்க்க கொடி கட்டிக்கொண்டது அக்கொடி இப்போதுதான் கட்டிக்கொண்டது அக்கொடி உண்மையில் யாதெனில் நமது நாபி முதல் புருவமத்து ஈராக ஒரு நாடி இருக்கின்றது அந்த நாடி நுனியில் புருவமத்தியின் உட்புறத்தில் ஓர் சவ்வு தொங்குகின்றது அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம் மேற்புறம் மஞ்சள் வர்ணம் அச்சவ்வின் கீழ் ஓர் நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும் இவ் அடையாள குறிப்பாகவே இன்றைய தினம் வெளிமுகத்தில் அடையாள வர்ணமான கொடி இனி எல்லவர்க்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும் உண்மை சொல்ல வந்தனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை கொடி இனி எல்லோரும் உண்மையை அறிந்து கொள்வார்கள் முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் இத்தருணம் ஆண்டவரும் தெரிவித்தார் தெரிவிக்கின்றார் தெரிவிப்பார்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 தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம் பேரபதேசம் முற்றிற்று